தலைப்பு எழுபத்து மூன்று மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை தமிழில் தன்மை முன்னிலை படர்க்கை என்பவை யாவை அவற்றின் கருத்து யாது தன்மை பண்பு சார்புமயமாய் இருத்தலை பற்றி தனக்குமேல் ஒன்றிணை சார்ந்திருப்பதனால் பண்புச் சொல் ஆகின்றது முன்னிலை என்பது முன் நிலை முன் இடங் கூறினது ஆனால் மூன்றாம் இடத்திற்கு படற்கை என்பது என்னெனில் படர் படரும்படியான கை இடம் நிலை அகண்ட இடம் கை என்பது குறுகிய இடம் ஆதலால் பேதாபேதம் குறிக்கும் நிமித்தம் இரண்டாம் இடத்துக்கு என்றும் மூன்றாம் இடத்திற்கு படற்கை என்றும் பெயர்கள் வந்தன என அறியவும்